நடிகைக்காக பிரபல நடிகர்கள் சண்டை போட்டுறான் ரெண்டு நாள் இந்த பேப்பர்ல படிக்கும் போது குபீர் சிரிப்பு அப்படியே வெளியிட்டு பீரிட் அடிக்குது அவங்க யார் வேணாலும் சண்டை போட்டுருக்காங்க என்ன வேணாலும் அந்த நம்மளுக்கு சத்தியமாக சமதுவே கிடையாது ஆனால் இதை பச்சதுக்கப்புறம் பிரபல நடிகர் யாருன்னு வாங்கி பார்க்கறது ஒரு ரெண்டாயிரம் ரூபா பேப்பர் பிரபல நடிகர் மனோஜ் யாருக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது நாளா இல்ல கிடையாது ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாலஞ்சு நாளா வந்து ஊர்ல இருக்கிற ஒரு படம் சொல்லிட்டு ஒரு நாற்பதாயிரம் ஆண்டி கிட்ட அந்த அளவுக்கு அனைவரோட வரவேற்பு பெற்ற இந்த படத்தை பார்க்கு நூற்றி இருபது வாங்கி போய் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க இந்த படத்தை பார்த்து உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய பேர் சொன்னி நானும் சொல்ற அதே விஷயம் சூப்பராக இருந்தது உலக விஷயம் இன்னும் நான் வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணும் செம்மைய லவ் பண்ணி தெய்விகி காதல் காதல் ஓவியன்ற மாதிரி ரெண்டு வருஷம் அப்படியே லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வில்லனும் அந்த பொண்ணை லவ் பண்ணும்போதுக்காக இந்த ஹீரோ பொக்குன்னு வாயிலே குத்தி கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஈ வடிவத்தில் வந்து இந்த வில்லனை பழி இது எனக்கு எட்டு வாரத்துக்கு முன்னாடியே தெரியுமான்றீங்களா இல்லை அங்குக்காக சொன்ன அங்கு உங்களுக்கு தெரியாதில்ல ஓ யூ ஒன்லி ஐட் ஓல்டு ஸோ இந்த ஒரு கதையை கிராஃபிக்ஸ் காட்சிகளை வச்சு குபிர் திருப்பை வெளிப்படுத்துற மாதிரி தில்லிங் சஸ்பென்ஸ் அப்படின்னு இந்த ஈவோடு சேர்ந்து நம்மளும் பறக்கிற மாதிரிலாம் வந்து நடத்தினால இந்த படம் இஸ் த பிளாக் பஸ்ட் ஆஃப் த பெண்டுலன்ஸ் ஆஃப் த பாலிவுட்கா சல்மான் கான் ஜோசியம்ன்ற மாதிரி இட் ஆயிட்டு இருடத்தை நம்ம விமர்சனம் பண்ணுறது ஞாயிற்று அரச பண்ண மாட்டோம் என்ன பண்ணுறது படத்தில் சந்தானம் இருந்தாலும் அந்த படத்தில் ஜெயிக்க வைக்க முடியும் என்ன ஒரு படம் ஆகி வித்தியாசமான ஒரு புக் கதை கூட வித்தியாசமானது ஒரு பையன் பொறுக்கி ஒரு படம் பார்த்து பாருங்க ரெண்டு மூணு நல்ல படம் எதிராலும் போட்டோ மண்டி புகழ்ந்து இந்த விலன் பண்ணி OF getting lot awards next time ஒரு வித்தியாசமான சிந்தனை மூணாவது எத்தனை மூணே சொல்லுங்க முடியும் அதையும் அந்த படத்தை ஞாபகத்து வாங்கினா நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தா என்னது கரெக்ட் இந்த படத்தில் வந்து ரெண்டு ரெண்டு தான் எனக்கு சும்மா லைட்டாக இது கொஞ்சம் மாத்திரிக்கலாமேனு தெரிஞ்சு ஒன்று வந்து படத்தோட ஹீரோவான நானி அவர் பார்க்கறது சம்மாஸ் மட்டர் கட்டி எந்த காலேஜ்லேயே திருக்கன் கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் அவருக்கு சுத்தமாக நடிப்பே வரல ரொமான்டிக் காட்சிகள்லாம் கொஞ்சம் வலுவாக இருந்து அவருக்கும் கொஞ்சம் நடிகை வந்துருந்து வச்சுக்கோங்களேன் கஜினியில் எப்படி வந்து அசினுனுக்கும் சூர்யாவுக்கும் மண்டையில் அடிப்படும் போது நம்ம அயாவான அழுதாத மாதிரி இந்த படத்தில் ஃபீல் ஆயிருக்கும் ஆனால் அவருக்கு லைட்டாக ஏழாவது படத்துக்கு அப்புறம் வரும் அப்படின்றதுனால வந்து அது லைட்டாக கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு வச்சு இதுதான் அந்த வில்லா படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டில் பிரபு கூட ஒருத்தர் கூட அந்த நேரம் பாரு அவர் வந்து இந்த படத்தில் வில்லுனோட பாட்டானா அவர் வந்து எப்படி பண்ணாலும் சிரிப்பிதா வருது இந்த தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் இருக்கா சில கேட்டகிரி அவர் என்ன அப்படின்னா வந்து என்னமா சீரியஸாக வச்சாலும் அப்படி சிரிப்பி வரும் அதுல ஃபஸ்ட் யாருன்னு இந்த மயக்கமே படத்தில் தடுஸ் ஃப்ரெண்டாக வரவே அப்பாஸ் இன்பது வருஷமா அவர் எந்த நேச்சால் சிரிப்பா வருவாரு இவங்களாம் சீரியஸாக வச்சால் சிரிப்பு வருது சிரிப்பாக நினைச்சா ரொம்ப ரொம்ப சிரிப்பு வருது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து இட்ஸ் வெரி நைஸ் உங்க வீட்டில் சுச்சு புச்சுக்கின்ற மாதிரி குழந்தைங்க இருந்தது இல்லை ஒரு எண்பத்தஞ்சு வயசு தாத்தா இருந்தார்னா அவரையும் கொண்டு போகலாம் நீங்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி சிரிச்சு அப்படியே குபீர் சிரிப்பை வெளிப்படுத்தி பக்கெட் பாப் கெடுத்து மூஞ்சிலேயே சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் எஸ் எஸ் ராஜமௌலி ஒரு சத்தியமா எனக்கு யாருனே மகதிரன் ஒரு படம் எடுத்திருக்காரு الناங்க தமிழ்ல டப்பிங் பண்ணி பாக்கும்போது ஐயா இந்த படமா எதர்வேரி அப்படின்ற மாதிரி இருந்துது ஆனா இந்த படம் 나니 இஸ் a very nice of the மகேஷ் பாபு இஸ் the pugirding <laughs> of the whole country celebrity kinetic kinetic kinetic kinetic see with me பாலாஜி டடட டட டட டட என்ன سلمان கடீக்குள்ள கொண்டு வரலடான்றீங்களா ஈ கோச்சுமா வாங்க இந்த பெரிய சூரல லப்பப்பா